நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் த விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று பிரபல எழுத்தாளர் லியோ டாஸ்டாய் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிரம் இதோ அவர்களைப் பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் மூன்று வயதில் தாயையும் நான்கு வயதில் தந்தையையும் இழந்தார் குழந்தை பருவ அனுபவத்தை தொகுத்து எழுதி காண்டெம்பரரி என்ற பத்திரிகைக்கு அனுப்பினார் அது குழந்தை பருவம் என்ற தலைப்பில் தொடராக பிரசுரமாகி மகத்தான வரவேற்பை பெற்றது பின் இளமை பருவம் என்ற நூலை எழுதினார் இதுவும் வாழ்க்கை அனுபவத்தால் படைக்கப்பட்டது பெரும் புகழ்பெற்றது எழுதிய போரும் அமைதியும் என்ற புதினம் ஐந்தாயிரம் கதாபாத்திரங்களை உள்ளடக்கியது உலக அளவில் முதன்மை நூலாக கதன் கருதப்படுகிறது அவர் எழுதிய அண்ணா கரேனினா என்ற புதினமும் உலக அளவில் புகழ் பெற்றது இவை உலகின் பல மொழிகளிலும் ஆக்கம் செய்யப்பட்டுள்ளன லட்சக்கணக்கான வாசகர்களை கவர்ந்துள்ளன டால்ஸ்டாய் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்ட மகாத்மா காந்தி என் வழிகாட்டி என நிகழ்ந்து குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய புரட்சித் தலைவர் லெனின் டால்ஸ்டாயில் ரஷ்யாவின் ஆன்மா என பதிவு செய்தார் இத்தகைய சிறப்பு பெற்ற மாமேதையை சந்திக்க ஓர் இளைஞன் அவனிடம் என்னை தேடி வந்த காரணம் என்ன என்று கேட்டார் டால்ஸ்டாய் ஐயா எவரிடமும் யாசகம் பெற்று வாழ விரும்பாதவன் நான் ஒரு தொழில் செய்து முன்னேற விரும்புகிறேன் அதற்கு மூலதனமின்றி தவிர்க்கிறேன் கொடுத்து உதவ யாரும் முன்வரவில்லை உங்களிடம் பணமும் உதவ மனமும் இருக்கிறது எனக்கு சிறிது மூலதனம் கொடுத்தால் தொழிலில் கிடைக்கும் லாபத்தில் திருப்பி தந்து விடுவேன் என்றான் சிறித்த டால்ஸ்டாய் தம்பி உழைத்து வாழ வேண்டும் என்ற உன் எண்ணத்தை பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் எதையாவது அடமானம் தந்தால்தானே பணம் கொடுக்க முடியும் கொடுக்க என்ன வைத்திருக்கிறாய் என்றார் எதுவும் இல்லையே இருந்திருந்தால் உங்களிடம் வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காதே அப்படியா சரி உன்னிடம் இருக்கும் ஒன்றை கேட்கிறேன் கொடுத்து விட்டு பணத்தை பெற்றுக்கொள் சம்மதித்தான் இணைங்கன் உன் சுண்டு விரலை கொடு அதற்குடான பணத்தை தருகிறேன் மிரட்சியுடன் சுண்டு விரலா என்று திரிகைத்து நோக்கினார் சுண்டு விரலை தர விரும்பவில்லை என்றால் உன் கண்களில் ஒன்றை கொடு பணம் தருகிறேன் என்றார் டால்ஸ்டாய் நிலை குலைந்த இளைஞர் புறப்பட தயாரானி உன்னைக்கும் வாழ்க்கைக்கும் மூலதனம் அவற்றை பயன்படுத்தி முன்னேற முயற்சி செய்யும் கண் காது கை கால் மற்றும் அறிவு என மூலதனங்கள் இருந்தும் அவற்றின் அருமை புரியாமல் பணம் என்ற மூலதனத்தை அழைகிறாய் பணத்தால் வெற்றுப்படிகளில் ஏற முடியாது என அறிவுரைத்தார் இளைஞரின் முகத்தில் பிரகாசம் உண்மையை உணர்ந்த தெளிவு அடுத்த நொடி நன்றி கூறி சாதிக்கும் திசை நோக்கி நடந்தான் நன்றி